ீதட்சிாமிகிக்கேந்திரம் சூத்திருத்தம் முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கிமா வித்தியை ேவா மேவச்ச சாா த்தமேவிரவிமே மமதேவ ஓம் நமோவிசம்ய கத்திருஷிபோ மஹோ நமோ குருப்பலவரோவீ ஆயா வாக்ஷ श्रोत्रथो बलिंद्रििया चर्वाण ब्रह्मपनद निराकरण मे अस्तु, தம நிரஷத்சுாதி மீ திரூனம் ம்ம் வேமணோம் எதிரியம் தூ அ மீமா நாம் மன்னே சுவே மேதசா அவிஞா விஜன்தம் குருநாதர் சிஷியனுடைய கேள்விக்கு பிரம்மத்தை பற்றின சிஷ்யனுடைய கேள்விக்கு ஆத்மாவே பிரம்மனுங்கிறத உபதேசம் பண்ணியிருக்கார் இந்த ஆத்மாவே பிரம்மன்கிற உபதேசம் பரம்பரை பரம்பரையாக வந்த ஜானம்னு சொல்கிறார் குரு அப்புறம் இப்போ இந்த ரெண்டாவது கண்டத்தில் மாத்திரம் கொஞ்சம் விச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு விசாரம் பண்ணணும்னு சொன்னாலும் விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு முடிஞ்சு போயிடுது ஏன்னா இவனுக்கு வியாக்கியானங்களை படித்த போது தெரியுறது இந்த எதஸ்யத்துவம் எதஸ்ய தேவேஷு அவன் இத்தனை நாளாக உபாசனை பண்ணியிருக்கான் ஆத்தியாத்மிக பிரம்மோபாசனை பண்ணியிருக்கான் அதெல்லாம் இருக்குது நம்ம வந்து இந்த கிரண்யர்ப்ப உபாசனை ஆதி தெய்வீக ஆத்தியாத்மிக ஐக்கிய பிரம்ம உபாசனையெல்லாம் பண்ணியிருக்கான் அதெல்லாம் வந்து உபாசனாபரமாகவே சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த தைத்திரோபனுஷத்தில் பார்க்குறோம் இல்லையா சயயேஷோஹர்ஹ்தய ஆகாஷா தஸ்மின் அயம் புருஷோமனோமய அமிர்தோஹிரண்மய அந்தரே நதாலுக்கே இந்த பாங்க்தபிரம்மோபாசனை இந்தமாதிரி உபாசனையெல்லாம் அத்தியாத்ம பாங்கம் அதிபூத பாங்கம் அதிதெய்வ பாங்கம் அப்படிலாம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி சம்ஸ்காரம் இந்த சிஷியனுக்கு இருக்குது அந்த மாதிரி சம்ஸ்காரங்கள் இந்த சிஷ்யனுக்கு இருக்கு ஆயினால் அந்த சம்ஸ்காரம் இருக்கிறதுனால ஒருவேளை சைத்தன்யத்தை சரியாக புரிஞ்சிட்டானோ இல்லையோங்கிற ஒரு சந்தேகம் குருநாதருக்கு ஏற்படுகிறது அதனால் சொல்கிறார் நீ நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் உன்னுடைய ஜானம் விசாரிக்கப்படும் ஆகையினால் நீ வந்து இத்தனை வருஷமாக இந்த சம்ஸ்காரம் உனக்கு இருக்கு எதஸ்யத்துவம் எதஸ்ய தேவேஷூ यु ब्रह्मण रूप वेत्थ अब्रह्मण रूप ेत्थ नून दहरमेव दभ्रम रूप पाठम दहरमेवभ्रमेव यदि सुवेद मनसेसे सुवेदी मनसेस नून दभ्रमेव நீ அதை நல்லா தெரிஞ்சுட்டுருக்கேன்னு சொன்னால் ஏற்கனவே எனக்கு தெரியுமே நன்னா அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சோம் கூட சொன்னது அதுதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே நான் உங்கள்கிட்ட கேட்டது வேறு அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் இருக்கலாமோ அப்படிலாம் ஒரு அர்த்தம் மனசில் பண்ணிக்கணும் அதுதான் தெரியுமே எனக்கு நன்னா அப்படின்னு நீ நினைக்கலாம் அது இல்லை அதனால் விசாரம் பண்ணணும் இல்லை நான் வித்தியாசமாக நீங்கள் சொன்னது அந்த ஆத்தியாத்மிக ஆதிபவதிக்கு அந்த உபாதியோட கூடினா இல்லை நிருபாதிக பிரம்ம ஆத்மனை தான் நான் இல்லை இவன் ஒருவேளை சோபாதிகனாகவே புரிஞ்சுட்டுருக்கானோ உபாதியை மனசில் நீக்காமல் பிரம்மனை புரிஞ்சுட்டுருக்கானோ அப்படின்னு குரு நினைக்கிறார் அதனால் சொல்கிறார் உபாதியோட கூடின பிரம்மனாக இருந்தது நீ புரிஞ்சுன்னத விசாரம் பண்ணி ஆகணும் அதெல்லாம் நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் உபாதிங்கிற வார்த்தை இல்லையே நீ வந்து நிருபாதிக பிரம்மனை ஆத்மாவை சோபாதிக பிரம்மனை ஆத்மாவான் நீ அது விசாரிக்கணும் ஏன்னா சாஸ்திரத்தில் சோபாதிகமாகவே ஐக்கியம் சொல்லப்பட்டிருக்கு ஹிரண்யகர்ப ஐக்கியன்னு சொல்லப்பட்டிருக்கு ஹிரண்யகர்பனுக்கும் ஹிரண்யகர்ப தைஜச ஐக்கியம் விராட் விஸ்வ ஐக்கியம் விராட் விஸ்வ ஐக்கியம் சொல்லியிருக்கு அப்புறம் ஈஸ்வர பிராஜ்ய ஐக்கியம் சொல்லியிருக்கு இது மாதிரிலாம் நிறைய ஏற்கனவே இந்த சம்ஸ்காரங்கள் அவனுக்கு இருக்குது அதில் இதெல்லாம் சோபாதிக்கம் சோபாதிக ஐக்கியங்கள்லாம் அந்த அர்த்தம் இல்லப்பா இது நிருபாதிகமான ஐக்கியம் ஆகையினால இங்க ஐக்கியம் வாஸ்தவம் அங்க ஐக்கியம் பாவனை இங்க ஐக்கியம் வாஸ்தவம் சோபாதிக பிரம்மாத்மனோ ஐக்கியம் பாவனாரூபம் பாரமார்த்திக் நிருபாதிக பிரம்மாத்ம ஞானம் வந்து ஐக்கியம் வாஸ்தவம் அதுதான் பாரமார்த்திகம் அந்த அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும் இதுலேருந்து ஒன்று தெரியுறது இந்த வேதாந்த சாஸ்திர விசாரம் பண்ணுறவனுக்கு நல்ல உபாசனை பலம் இருக்கணுங்கிறது ரொம்ப கிளியராக புரியுறது ஏன்னா அவனுக்கு தான் இந்த உபதேசம்ங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு ஏன்னு கேட்டால் இதை ஏதோ படித்த உடனே அது தேவையில்லைன்னு விட்றான் அவன் ஆரம்பிக்கவே அது பண்ணாதவனுக்கு போய் இது சொன்னதனுடைய வம்பு இது இதில் வந்து பண்ணாமல் இருக்கான் இல்லையா அதெல்லாம் பண்ணினவனுக்கு தானே சாஸ்திரத்தில் உபதேசங்கள் காணப்படுறது நம்ம என்ன பண்ணிவிடுறோம் எல்லோரும் மும்சுவாக இருக்கானே ஜிஜ்யாசுவாக இருக்கானே டைரெக்டாக சொல்லிவிடுறோம் வந்து அவனுக்கு சம்ஸ்காரம் இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கறது இல்லை அதனால தான் நிறைய நம்ம ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம் என்ன இதில் வந்து விஷயம் தெரியாததுனால சில ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம் இதை ஒத்துக்கிறது ரொம்ப நல்லது தப்பே கிடையாது என்ன தோஷமே கிடையாது ஆமாம் வாஸ்தவம் தான் அப்படி ஏன்னா இது இதுலேருந்து ஒன்று புரிஞ்சுங்க சம்பிரதாயம் விட்டு போச்சுன்னா அதனுடைய விளைவு என்னங்கிறது நாமளே பிரமாணமாக இருக்கும் நாமளே பிரமாணமாக இருக்கும் ஆனால் நம்ம ட்ரை பண்ணுறோம் இந்த விட்டுப்போன சம்பிரதாயத்தை இது பண்ணுறதுக்கு பிரயத்தனம் பண்ணும் பகவான் நம்மளை அதுக்கு வச்சுருக்காரோ என்னவோ அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் இருக்கட்டும் இது ஒரு விஷயம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் தான் இப்போ நம்ம அடிக்கடி அதை பற்றி பேசுகிறோம் இல்லையா தர்மசாஸ்திரம் உபாசனை எல்லாம் சொல்லலை என்ன தான் வர்றதுன்னு நம்ம அது ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுருக்கோம் அனுபவ பட்டறிவு என்ன அதனால் வந்து அது நல்லா புரிஞ்சுன்னு சொல்கிறோம் இப்போ நம்ம ஆகையினால வந்து அது வந்து சோம்பேறுத்தனத்துக்கு காரணமாக போயிடும் எஸ்கேபிசத்துக்கு காரணமாகிடலாம் சோம்பேறுத்தனத்துக்கு காரணமாகிடலாம் ஆகையினால அதுக்கப்புறம் நிஷ்டை தகராறு ஆகிடும் ஏன்னா பலம் இல்லாமல் அஸ்திவாரம் இல்லாமல் கட்டிடத்தை கட்டினா கட்டணம் எப்படி நிற்கும் அஸ்திவாரம் போட்டுக்கட்டினாலே கீரல் விழுருது அப்படி இருக்கும்போது அஸ்திவாரமே போட அஸ்திவாரம் போடாமல் எப்படி கட்டிடத்தை கட்டுறது ஜாக்கிரதையாக புரிஞ்சிக்க வேண்டி இந்த விஷயம் இல்லை ஆனால் ஆச்சாரியால் வந்து சாதன இது அசாதோன்னு அசாதோ பிரம்மஜிக்யாசாக சொல்கிற போது சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தரம் பூர்வ பண்ணின உபாசனா பலத்தினாலே இப்போ வரும்னு சொல்கிறார் அது ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் நிறைய வேணுமே पूर्वाभ्यास तेन ह्रिय ह्यवशोपि सह जिज्ञासुर योगस्या शब्दब्रह्मादिवर्तते नृकृष्णर शब्दब्रमादर्तते हैं कर्मकांडर्ड्रम चल रर्मकांड ताँपान पूर्वाभ्यास पूर्वाभ्यास इन तेन ह्रियते तेन ह्यवशी सह पूर्वाभ्यास तेन ह्रिय ह्यवशोपि सह ஜிக்னா யோகசிய ஜிக்ஞாசுரப்பி சப்தபிரம்ம அதிவர்த்ததே அதனால் இவன் சப்தபிரம்மத்தை கர்மகாண்டத்தை கடந்து விடுறான்னு சொல்லி கீதையில் ஆறாவது அத்தியாயத்தில் யோகபிரஷ்டனை பற்றி பேசும்போது கிருஷ்ணர் ஜாகிரதையாக இருக்க வேண்டியிருக்கு யார் யோகபிரஷ்டன் எப்படி கண்டுபிடிக்கிறது அதனால் வந்து ரொம்ப சூக்ஷமாக இருக்கிறதுனால ரொம்ப ஜாகிரத்தையாக தான் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு இருக்கட்டும் அப்போ தப்ரமேவ நூனம் இவை நம்ம மெயினாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டால் நேற்றுக்கு சொன்னதை கொஞ்சம் செரிப்படுத்த விரும்புகிறேன் அவ்வளோதான் எதஸ்ய அதாவது எதஸ்யத்துவம் எதஸ்ய வே பிரம்மணஹா ரூபம் தும் வேத்த சுவேதி மன்னியசே நூனம் தப்ரமேவ அப்படி நீ வந்து இதுவரைக்கும் ஆத்தியாத்மிக பிரம்ம ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீக விஷயத்தையெல்லாம் புரிஞ்சிட்டுருக்கேன் சாஸ்திரத்தில் படித்து எதசியத்வம் எதஸ்ய தேவேஷு பிரம்மண ரூபம் ம் வேத சுவேதீ ததேவ மன்னியசே எதி மன்னியசே அதையே நான் வந்து புரிஞ்சுட்டுருக்கேன் திரும்பவும் புரிஞ்சிட்டுருக்கேன் நினச்சுட்டேன் அது அல்பந்தான் நூனம் வஸ்துதா நீ புரிந்து கொண்டது நூனம் வஸ்துதமேவ தஹரமேவ அதனு தே மீமாசியம் அதனால் நீ உனக்கு விசாரம் செய்யப்பட வேண்டி இருக்கிறது தே உனக்கு அச்சனு எனவே அப்படி இருக்குமானால் எதி ஏன்னா இஃப் தான் அப்படி இருக்குமானால் ஒருவேளை திரும்பவும் நீ இந்த வாசனை உனக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த ஜோபாதிக ஆத்மாவையும் இந்த சோபாதிக பிரம்மனையும் உபாசனை பண்ணி பண்ணி உனக்கு வாசனை இருக்குது அந்த வாசனை போயிடணும் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற உப உபதேசத்தினால அந்த வாசனை போகாமல் அப்படியே நீ தெரியா புரிஞ்சு வச்சுன்னு இருந்தியானா அது இப்போ நம்ம விசாரம் பண்ணி திரும்ப நீக்கி தான் பாகணும் அப்படி சொல்கிறார் அச்சனும் தே உனக்கு விசாரம் அவசியம் மீமாம்சியமேவ தே மீமாசியமேவ விச்சாரம் பண்ணணும் இப்போ என்ன பண்ணால் இப்படி சொன்ன உடனே இப்படி சொல்கிறார் ஆச்சாரியாளர் சொல்கிறார் இது கேட்ட உடனே என்ன பண்ணானா சிஷியன் ஏவம் ஆச்சாரிய உக்தா ஏவம் ஆச்சாரிய உக்தகா சிஷ்யா ஏகாந்தே உபவிஷ்டா சொல்ற இப்படி சொன்ன உடனே என்ன பண்ணான்னா தனியாக போய் உட்கார்ந்துட்டானா ஏகாந்த் ஏவம் ஆச்சாரிய உக்தா சிஷிய ஆச்சாரியரால் இவ்வாறு சொல்லப்பட்ட சிஷியன் என்ன பண்ணால் தனியாக போய் உட்கார்ந்தான் உட்கார்ந்து சமாஹிதா சன் மனசை ஒருமுகப்படுத்தி எதோக்தம் ஆச்சாரியேண ஆச்சாரியர் சொல்லி கொடுத்த வாக்கியத்தை எதோக்தம் ஆச்சாரியேண ஆகமாக ஆகமம் அர்த்தத்த விச்சாரிய ஆச்சாரியர் சொன்ன உபாதேச உபதேசத்தை திரும்ப மனசுக்குள்ளே விசாரணை பண்ணான் பண்ணி விசாரிய தர்க்கதஷ்ட நிர்தாரிய அவனுக்கு தெரிஞ்ச தர்க்கசாஸ்திரத்தை மனசில் வச்சுண்டு அதை உறுதிப்படுத்தி கொண்டு சுவானுபவம் கிருத்வா சுவானுபவம் கிருத்வான்னர்த்தம் அந்த விபரீத பாவனையை அர்த்தம் பண்ணிக்கணும் சுவானுபவம் கிருத்வாங்கிற பதத்தை ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் அதாவது ஆத்மானுபவம் எப்பவும் இருக்குது தெரிஞ்சிக்காத ஆத்மானுபவம் தெரிஞ்சுண்ட ஆத்மானுபவம் ரெண்டு தான் இருக்குது இல்லை நம்ம இப்படி போட்டுக்கணும் அறிந்த ஆத்மானுபவம் அறியாத ஆத்மானுபவம் அறியா ஆத்மானுபவங்கிற வார்த்தையை சொல்ல வேண்டியிருக்கு ஆத்மா நித்திய அனுபவம் அபரோக்ஷமாக இருக்குது நித்திய அபரோக்ஷ அனுபவமாக இருக்குது நித்திய அபரோக்ஷ அனுபவ ரூபமாகவே இருக்குது ஆத்மா அப்படி இருந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்ணிகிட்டே இருக்குது மைண்டு ஆத்மாவை வந்து ஏதோ ஆப்ஜெக்டிஃபை பண்ணி அது எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணிகிட்டே இருக்குது மனசு அதை வந்து நீக்கணும் இமேஜின் பண்ணுறதெல்லாம் தேவை இமேஜின் பண்ணால் என்னத்தை மனசில் இருக்கிறதெல்லாம் இந்திரிய விஷயங்கள் தான் உக்காந்துருக்கு அப்போ இந்திரியங்களோட சேர்ந்த தான் ஏதோ ஒரு கலவையாக தான் திங்க் பண்ண முடியுமே வேற வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இருக்கிற போது அது எப்படி தெ இந்திய அத்தீதமானது வஸ்து அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு ட்ரை பண்ணுறோம் உள்ளுக்குள்ளே கண்ணால் பார்க்கணும்னு நினைக்கிறோமா இல்லை அதை ஒலியாக கேட்கணும்னு நினைக்கிறோமா அது மனமாக என்னது அப்போ உள்ளுக்குள்ளே வந்து அது என்னவாக இருக்கும்னு எப்படி நாம் எதிர்பார்க்குறோங்கிறதுலே தகராறு இருக்குது ஏன்னா நம்ம அனுபவம் முழுக்க இந்திரியார்த்த அனுபவம் தான் இந்திரியார்த்த அதுதான் வாச வந்து சித்தம் முழுக்க அதுதான் உட்கார்ந்துருக்கு அப்படி இருக்கிற போது சைத்தன்யத்தை வந்து இந்த குரூப்பில் எப்படி சேர்க்க முடியும் அனைத்துலகு நின்றி ஐம்புலன்கள் காண்கிலா அப்போ இதுக்கு வேற வழி ஞானம் ஒன்று தான் இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை தவிர வேற எதுவும் கிடையாது அண்டர்ஸ்டாண்டுங்கிறது என்ன அர்த்தம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இங்கே விஷயம் இல்லை தெரியாத ஒன்றை தெரிஞ்சுக்கிறது இல்லை தெரிஞ்ச தான் இங்கே ஒரு இடத்துல சொல்கிறார் அதாவது உபனிஷத்தில் வந்து அக்ஷனி புருஷகான்னு சொல்லியிருக்கு ஆத்மான்னு சொல்லியிருக்கு எயேஷோ கட்சி புருஷோ திருஷ்யத்தை ஏஷ ஆத்மா இஹ உச்ச ஏதாது அமிரம் அபயம் ஏதா பிரம்ம இயக்தே பிரஜா அதாவது ரெண்டு பேர் அசுரராஜன் வந்து என்ன பண்ணா இத்துக்தே பிராஜாபத்திய பண்டித அபி அசுரராட் பாருங்கள் பிராஜாபத்திய பிரஜாபத்தியினுடைய புத்திரன் அது மாத்தமில்ல பண்டிதன் ஆனால் அசுரராஜன் பண்டிதனாக இருக்கிற அசுரராஜன் இதுலேருந்தே நிறைய விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் பண்டிதனாக இருக்கான் அசுரராஜ் விரோச்சனன் என்ன பண்ணான்னா ஸ்வபாவதோஷவசாத்து தனக்கு இருக்கிற ஸ்வபாவதோஷவசத்தினால அனுபபபத்தியமானமபி அதை புரிஞ்சிக்காது மாத்தமில்லை விபரீதம் அர்த்தம் ஷரீரம் ஆத்மா இத்தி பிரதிபன்னா ஆத்மா அதை சரியாக புரிஞ்சுக்கலைங்கிறது மாத்தமில்லை ஷரீரம்தான் ஆத்மானு தெரிஞ்சுணுட்டான் தசா இந்திரஹா தேவராட்டு சகிருத்து தீ ஹி உக்தம் ச அப்பிரதிபத்தியமான இந்திரனும் வந்து மூணு ரெண்டு மூணு தரம் சொல்லி கொடுத்தார் அப்பவும் புரிஞ்சுக்கல ஸ்வபாவ தோஷக் க்ஷயம் அபேட்சிய ஸ்வபாவமாக இருக்கிற தோஷ கஷயமெல்லாம் தோஷமெல்லாம் ஆனத்துக்கு அப் நீ க்ஷயமானத்துக்கு பிறகுக்கு பிறகு சதுர்த்தே பரியாய ஃபோர்த்து ட்ரிப்தான் பிரதமோக்தமேவ பிரம்ம பிரதிபன்னவான் முதல்லே சொன்ன பிரம்மனை புரிஞ்சுனான் லோகேபி லோகேபி ஏகஸ்மாத்து குரோஹோ ஸ்ரீண்வதாம் ஒரு உலகத்திலும் கூட ஒரே குருவினிடத்தில் படிக்கின்றவர்கள் கஷ்டித்து யசாவத் பிரதிபத்தியத்தை ஒருத்தன் உள்ளதை அப்படியே புரிஞ்சுக்கிறான் கஷ்டித்து அயசாவத்து ஒருத்தன் அப்படியே புரிஞ்சுக்கிறது இல்லை வேறு விதமாக புரிஞ்சுக்கிறான் விபரீதம் ஒருத்தன் தப்பாகவே புரிஞ்சுக்கிறான் கஷ்டித்து ந பிரதிபத்தியத்தை ஒருத்தனுக்கு புரியறதே இல்லை இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் வேதனையில் அங்கங்கே இந்த பாஷிய கொட்டேஷனை நல்லா அங்கங்கே வச்சுக்கணும் இதெல்லாம் ரொம்ப நறுக்கு தெரிச்ச மாதிரி இருக்குது உலகத்தில் ஒரே குருவினிடத்தில் படிக்கின்றவர்கள் படிக்கின்றவர்கள் ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளுகிறார் ஒருவர் சரியாக புரிந்து கொள்வதில்லை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார் அரசு மற்றொருவர் தவறாக புரிந்து கொள்ளுகிறார் இன்னொருவரோ என இன்னொருவரோ எண்ணில் புரிந்து கொள்வதே இல்லை ஆச்சரியவத் பசதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வதத்தி தசைவ ஜானிய ஆச்சரியவச்சை மன்னோதி ஷுத்வாப்பேனம் வேதனச்சைவ கஷ்டித் ஆத்மத்துவம் கிமு வக்தவியம் அத்தீந்திரியம் ஆத்ம துவம் சாதாரணமாக நல்ல சாதாரண லௌகிக விஷயங்களை சொன்னாலே இந்த தகராருங்கிறார் லௌகிக விஷயத்தையே சொல்லிக் கொடுக்குற போது ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமாக புரிஞ்சுக்கிறான் அலௌகிகமாக இருக்கிற ஆத்மாவை பற்றி சொல்கிற போது கேட்கணுமாப்பா கிமு வக்தவியம் அந்திரியம் ஆத்ம தத்துவம் அதனால தான் நிறைய நமக்குள்ளேயே குரூப் இசும் நிறைய இருக்கப்பாங்கிறார் அத்தகைய விப்ரத்தி பண்ணாக சதசத்வாதினா தார்க்காக சர்வே இங்கே தான் எல்லாரும் தகராறு பண்ணுறாங்கிறார் இங்கே தான் ஒரு ஒருத்தருக்கும் குழப்பம் சதசத்வாதினா சத்காரியவாதினஹா அசத்காரியவாதினஹா தார்கிக்காக சர்வே எல்லா தர்க்கசாஸ்திரும் இங்கேதான் வந்து ரொம்ப குழப்பமடைகிறார்கள் தஸ்மாத் விதித்தம் பிரம்ம இது சுனிஷித உக்தமபி விஷம பிரதிபத்தித்வாத் எதிமன்யசே இத்தியாதி சாசங்கம் வச்சனம் யுக்தமேவ ஆச்சாரிய தஹரம் அவ்வளோதான் அந்த வார்த்தை அந்த ஏரியா மாத்திரம் இப்போ நான் சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இந்த வரிகளை நம்ம திரும்பவும் நினச்சிருக்கோம் தப்ரமேவ நூனாப் நூனம் அதனால் சரியாக புரிஞ்சுக்கணும் போதில் தாற்பயம் நான் என்ன பண்ணால் தள்ளி போய் உட்கார்ந்து அதை வந்து புரிஞ்சு முட்டான் ஆஹா அது வாஸ்தவந்தான் நம்முடைய யதார்த்த ஸ்வரூபந்தான் விபரீத பாவனையை நம்ம நீக்கணும் தேகேகம் மதிருச்சியதாம் தேகேகம் மதிருச்சியதாம் பிரம்மாஸ்மிதி விபாவியதாம் அஹரஹர் கர்வ பரித்யஜதாம் தேகேகம் மதிருச்சியதாம் ஆகையினால் நான் பிரம்மன்னு புரிஞ்சுட்டு அகங்காரத்தை தோன்றுிற அகங்காரத்தை நீக்கி தேகத்தில் ஆத்மபுத்தியை நா பண்ணணும் இந்த உடம்பை நான்கிற எண்ணத்தை தூக்கி போடணும் அதுதான் விஷயம் அப்படி சொன்ன உடனே அவன் மன்னியே விதித்தம்னா விதித்தம் சுவேதங்கிற வார்த்தையிலேருந்து இப்போது விதித்தம் விதித்தம் மன்னே அப்படின்னா அப்போ உடனே அதுக்கு விளக்கம் சொன்னான் நாகம் மன்னே சுவேதேதி நோனவே யோன்தேத தோனவே அநேத்துக்கு பார்த்துட்டோம் ஏமாச்சேண விச்சாலியமானிஷ் ந விள இப்படியெல்லாம் ஆச்சாரியர் அப்படி ஆட்டி பார்த்தார் அண்ணா அசயலே அந்வெவ்விதித்த விதித்தி அதி ஆச்சாரிய உத்த ஆகமசம்பிரதாயத் அந்நேவ்விதித்த அசோ அவிதித்தாததி ஆச்சாரிய உக்த ஆகம சம்பிரதாய பலாத் ஆகம சம்பிரதாய பலத்தினால உபபத்தி அனுபவ பலாச்ச புரிஞ்சுண்டா அனுபவம் வந்துடுத்து அனுபவம் வந்துடுத்துனா என்ன அர்த்தம் என்ன அனுபவம் அனுபவம் தேவையில்லைங்கிற ஞானம் அந்த ஜான அனுபவம்னு சொல்லிண்டா தப்பு இல்லை ஞானம் வந்து ஒரு அனுபவமாக சொல்கிறோன்னு வச்சுங்கோ ஆத்மானுவம் சொல்லக்கூடாது ஆத்ம ஞானத்தை ஒரு அனுபவமாக சொன்னதுனால தோஷம் கிடையாது ஆனால் ஆத்மாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லை எக்ஸ்பீரியன்ஸை பற்றின விஸ்டத்துக்கு பேர் அனுபவம்னு சொன்னால் தப்பு இல்லை ஏன்னா முதல்ல விஸ்டம் இல்லை விஸ்டம் அனுபவம் இல்லை ஞான அனுபவம் முதல்ல இல்லை இப்போ ஞான அனுபவம் வந்திருக்கு ஆத்மானுபவம் முதலையும் இருந்தது ஆத்மானுபவம் இப்பவும் இருக்குது இல்லையா ஆத்மாங்கிறது எப்போவும் இருந்திருக்கு ஆத்ம ஜானுபவங்கிறது முதல்ல இல்லை ஆத்ம ஜானுபவம் இப்போ வந்திருக்கு ஆத்ம ஜானுபவம் ஆத்மாவுக்கு தேவையில்லை ஆத்ம ஜானுபவம் அந்தக்கரணத்துக்கு தேவைப்படுறது ஆத்ம ஜானுபவம் ஆத்மாவுக்கு தேவையில்லை இப்போ எனக்கு அனுபவம் தேவையா என் மனசுக்கு அனுபவம் தேவையான்னு கேட்டால் என்ன அர்த்தம் சொல்கிறது எனக்கு எந்த அனுபவம் தேவையில்லைன்னு தெரிஞ்சுருக்கிறதே தான் அனுபவமாக இருக்குது என்ன பண்ணுறது அது மனசோடு சேர்த்து தான் விவகாரம் பண்ண வேண்டியிருக்கு அதனால் இந்த விஷயத்தை இந்த அளவிலே புரிந்து கொள்ள வேண்டும் ஆஹா அதுக்கப்புறம் உபனிஷத் சொல்லியது அறியப்பட்டவனுக்கு அது அறியப்படாதது அறியப்படாதவனுக்கு அது அறியப்பட்டது அப்படி சொல்லி ரெண்டு தரம் சொல்லித்தது எஸ் அமதம் அவிஜாத்தம் அவிதித்திரம்மிரா எஸ் புன மாத்தி விதித்து மைய விஜா விதூஷோ பௌ அவாரய்தி விஜய் விஜா அவிஞா விஜன்தி அவிஞா அமத்தம் அவிதித்திரம விஜயத்தம் சமய விதித்தம் அவ்ளத விதித்திர அவிஜானோத்மர்மனோ ஆமர்னிஜ इंद्रिय असम्यदर्शिनांद्रियनोबुषु बुद्धिषु एव आत्मदर्शिना न्यंतमेव्युत्पन्नबुदीना नषा विज्ञात अस्म ब्रह्म मतिर्भव इंद्रियनोबुद्धि उपाधिषु आत्मदर्शीनावेकअुपल उपाधि बुद्धियादी उपाधे विज्ञात विदि ब्रह्मपदे भ्रांति असम्य दर्शन पूर्वपक्ष उपन्सते अथवा हेत् उत्तराधे अवज्ञात अवज्ञात विजानता अवधत यदि ब्रह्म अत्यम अविज्ञात लौकिका ब्रह्म विद्या अविशेषा प्राप्त अविज्ञात विजानतारुद्धम कथं तो्रह्म सीतीमर्थ आह ना पेसो विज्ञात अविज्ञात विजानता अभी जानता இப்போ நம்ம அடுத்த மந்திரத்துக்கு போயிடுவோம் அதனால் அது சாஸ்திரத்தில் அது சொல்லியிருக்கு கொஞ்சம் இதை கவனித்து சொல்ல வேண்டியிருக்கு நான் கொஞ்சம் பண்ணுறேன் பண்ணிட்டு சொல்கிறேன் சில இதெல்லாம் நானே கொஞ்சம் மெதுவாக பார்க்கணும் இது கிளாஸில் படிக்கிற விஷயம் இல்லை படிப்போம் பிரதிபோத விதித்தம் மதம் அமிர்தத்வம் ஹிவிந்த தேத்மனாவிந்த தே வீரியம் விந்தபோதவிதித்த மமத்தம் விந்த ஆந்தம் விந்த ம பிரதிபோத விதித்தம் மதம் அமிர்தம் ஹி விந்தே பிரதிபோத போதம் போதம் பிரதிவிதித்தம் அதாவது ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உபாயம் சொல்லிக் கொடுக்குறது மந்திரம் இது ரொம்ப முக்கியம் பிரதிபோத மதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா இதுலேயும் சொல்ல சொல்லலை இப்படி விளக்கமாக இப்படி சொல்லலை ஒவ்வொரு ஞானத்துலேயும் அந்த சைதன்யம் இருக்குது தான் விஷயம் அதாவது ஆத்மாவை புரிய வைக்கிறதுக்கு ஒரு கிரமம் சொல்கிறார் இப்போ போதம் பிரதி போதம் பிரதி விதித்தம் மதம் அப்போ இது அறியப்பட்டதா அறியப்படாததா திரும்ப திரும்ப இந்த கேள்வி வந்துகிட்டே அப்போது ஒன்றுமே கிடையாது அப்போ அறியப்பட்டவனுக்கு அறியப்படாது அறியப்பட்டது அடியப்பட்டதுன்னு சொன்னால் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குங்கிறது எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுக்காக உபனிஷத்து என்ன பண்ணுறது போதம் பிரதி போதம் பிரதி விதித்தம் இப்போ போதம்னு சொன்னால் என்ன விறத்தி ஜானம் ஒவ்வொரு விறத்தி ஜானத்துலேயும் அந்த ஸ்வரூப ஜ்யானம் இருக்குது அப்படி சொல்கிறார் விற்தி ஜானம் ஸ்வரூப ஜானம் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் ஸ்வரூப ஜ்யானத்தை தான் ஆத்மானு சொல்கிறோம் பிரம்மன் ஆத்மாவாகிய பிரம்மன்னு சொல்கிறோம் பிரம்மன் ஆத்திஞானம் ஸ்வரூப ஜானம் இப்போ வந்து நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோம் சப்தத்தை கேட்குறோம் மனத்தை முகர்றோம் சுவைக்கிறோம் தொட்டு உணர்கிறோம் இதுதான் நமக்கு அனுபவம் இந்த விஷயங்கள்லாம் சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு எனக்கு தெரிஞ்சு பரிமை அழகர் கொஞ்சம் பெருசாக எழுதுகிற ஊரை இதுக்கு தான் மற்றதுக்கெல்லாம் அப்படியே கச்சிதமாக எழுதிட்டு போகிறார் நிறைய இடங்களில் அவர் சுருக்கமாக தான் எழுதுகிறார் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறார் இந்த குரலுக்கு மாத்திரம் ரொம்ப அழகாக விளக்கம் சொல்கிறார் சுவை ஒளி ஒரு தன் மாத்திரையெல்லாம் சொல்லி அர்த்தம் சொல்லி கொண்டு போகிறார் இருக்கட்டும் அப்போது இந்த அனுபவங்கள்லாம் நமக்கு இருக்குது நமக்கு எல்லாத்தையும் பிரித்து பிரித்து பார்க்குற அளவுக்கு விறத்திஞானம் ஒன்றா ரெண்டாக நமக்குள்ளே இருக்கிற விறத்தி ஜானங்கள் விறத்தி எவ்வளோ இருக்குது ஏகப்பட்ட விறத்தி இருக்குது இந்த எல்லா விறத்தியும் வந்து உள்ளுக்குள்ளே ஸ்டோர் மாதிரி இருக்குது எல்லா விறத்தியும் சம காலத்தில் மோதுறதில்ல மோதினா நமக்கு வைத்தியம்தான் ஒரே நேரத்தில் வந்ததுன்னா அத்தனை விறத்தியும் அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ரொம்ப இதாக சொல்கிறாங்க ஒரே நேரத்தில் அது இது போட்டது மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த விஷயம் அந்த விஷயம் அந்த விஷயம் இந்த விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது விஷயம் ஒரே நேரத்தில் மோதித்து நான் என்ன பண்ணுவோம் முடியாதுன்னு விடுவோம் அப்போ என்னென்னா ஒன் பை ஒன்றாக தான் பண்ண முடியும் இந்த விஷயத்துக்கு அப்புறம் கேனோ விஷயத்துக்கு கிளாஸ் பண்ணிகிட்டு இருக்கிற போது கோயிலை பற்றி யோசித்தா கோயில கோயிலில் இருக்கிற போது கோயிலை பார்க்க வேண்டியிருக்கு சொல்கிறேன் நம்ம ப்ராப்ளத்தை சொல்லியே கிளாஸ் முடிச்சிடுவேன் என்ன அப்போ இங்கே இருக்கிற போது அது அங்கே இருக்கிற போது இது இங்கே இருக்கிற போது இங்கே வேதாந்தம் படித்ததுனால தான் இதெல்லாம் அழகாக ஹாண்டில் பண்ணிகிட்டு இருக்க முடியுது இல்லாட்டியெல்லாம் வந்து என்றைக்கும் இதாகிடும் பலமே இல்லாமல் போயிடும் அல்ல சகனவு புனத்து ஜான சஹனாபவத்து சகனௌ புனத்து ஞானப்பிரதானே பாலையது ஞானபலப்பிரதானேன பாலையோ இப்போ இந்த போதம் பிரதி போதம் பிரதி விதித்தம்னு சொல்கிற போது நிறைய அனந்த விரத்தையாக அந்தக்கரணே வர்த்தத்தை அந்த கரணே அனந்த விறத்தையா வர்த்தந்தே இல்லை இல்லாத விறத்திகள் இருந்துகிட்டே இருக்குது எத்தனையோ விற்பி குழந்தையிலிருந்த விறத்தி வேறு அப்புறம் பால்யத்தில் இருந்த விறத்திகள் வேறு அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற விரத்திகள் வேறு இனி எத்தனை விறத்திகள் இருக்குமோ அதுக்கு தான் என்ன பண்ணாங்க என்னத்துக்கு இந்த வம்புனா யோகா சித்த விறத்தி நிரோதா யோகிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த சித்த விரத்தியை நிறுத்தணும்னா சித்த விரத்தியை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த சித்தவருத்தியை நிறுத்தறதுக்கு நிறைய பிரயத்தனம் பண்ணுறாங்க அது அசத்வருத்தியாக இருந்தால் என்ன சத்வருத்தியாக என்ன கிளிஷ்டாக அக்ளிஷ்டாக விற்தயா பஞ்சதையஹா க்ளிஷ்டாக அக்ளிஷ்டாஷ்ட அஞ்சு வகையான விறத்திகள் இருக்குது அது கிளிஷ்டமானது அக்ளிஷ்டமானதுன்னு ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோகசாஸ்திரத்தில் பேசுறது அப்போ இந்த விறத்தியெல்லாம் சரி பண்ணினா நமக்கு வந்து மோட்சம்ட்டான் சித்தவருத்தி நிரோதம் பண்ணினாலே மோக்ஷம் எத்ரோ பரமத்தே சித்தம் நிருத்தம் யோக சேவையா அதோட நிறுத்தல கிருஷ்ணர் எத்திர செய்வாத்மனாத்மானம் பசியன்னாத்மனி துஷ்யதி இது சொன்னதுனால தான் சரியாச்சு இல்லாட்டி அதை மாத்திரம் சொல்லி இருந்தால் கீதையை தூக்கி போட்டுடும் எத்தோ பரமத்தே சித்தம் நிருத்தம் யோக அந்த லைன் சொல்லலைன்னா முதல் லைன் மாத்திரம் இருந்ததுன்னு சொன்னால் வேறு ஏதாவது சொல்லியிருந்ததுன்னா அது அப்போதான்ப்பா மோட்டோன்னு சொல்லியிருந்தாருன்னா கொஞ்சம் யோசிக்கத்தான் தோணும் ஆத்மாவை தரிசனம் பண்ணுறதுன்னு யோகத்தை வந்து சித்த சமாதானம் வந்து ஆத்ம ஜியானத்துக்காகவும் ஆத்மஜான நிஷ்டைக்காகவும் சொல்லிவிட்டார் கிருஷ்ணர் இப்போ எதுக்கு சொல்கிறாங்க இந்த விற்பி நிறைய மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு இப்போ எத்தனை விற்பி வருது எத்தனை விற்பி போகிறதுன்னா அப்போ இதுலேருந்தே தெரியுது விற்பி கம்ஸ் விற்பி கோஸ் ஐ ஆம் நாட் கம்மிங் ஐ ஆம் நாட் கோயிங் அவ்வளோதான் இதை வச்சுன்னு புரிய வைக்கிறார் நம்ம மனசு வேறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வேறு விதமாக சொல்கிறார் அந்த காரணத்தில் விறத்தி எல்லாம் வர்றது ஆயாராம் கயாராம் ஆகத்தகட்சி கச்சதி ஆகச்சதி கச்சதி சூரியோதயா ஆகச்சதி உதாரணத்துக்காக சொல்கிறேன் சூரியோய அஸ்தங்க சூரிய அஸ்தங்க சூரிய உதேதி அஸ்தங்க ஒரு ஒரு நாடும் தோன்றிருக்கிறது ஒரு பொய்க்கொண்டிருக்கிறது தினமே ரஜினி சாய் பிரிசிவசந்தோ புனராீட் கட்சி ஆயு தாப்பி நஷா வாயு ஆகையினாலும் என்னென்னா வர்றது போய்ட்டே இருக்குது கொஞ்சம் கவனமாக இப்படி காலம்பறை யோசித்தா தான் இன்னும் நன்னா உள்ளே போகிற மாதிரி இருக்குது அப்போ போதம் பிரதி போதம் பிரதி விதி அதை தெரிஞ்சுக்கோங்கிற நீ வந்து விற்த்தியை கவனிக்காத விற்பி பிரகாஷ சைதன்யத்தை தியானம் பண்ணு அதுதான் நீ நான் வந்து பார்க்குறேன் எனக்கு எத்தனை விறத்தி வர்றதுன்னு எனக்கு தான் தெரியும் அந்த விற்த்தி அந்த விற்பிக்கெல்லாம் சாட்சியாக இருக்கிறேன் இல்லை சாட்சாத் சாட்சி ரூபேண புத்தே புத்தி விற்பி சாட்சி அஹமஸ்மி போதம் பிரதி போதம் பிரதி அது எவ்வாறு அறியப்படுகிறது இப்படியும் மொட்டையாக சொல்றே அவிஜாத்தம் விஜானதாம் விஜாத்தம் அவிஜானதாம் அப்படியே சொல்லிட்டுருக்கீங்களே அது அறியப்படாதவர்களுக்கு அறியப்பட்டது அறியப்பட்டது அறியப்பட்டவர்களுக்கு அது அறியப்படாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறீர்களா எப்படி தான் அது இருக்கா இல்லையா நீங்கள் சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாக இருக்கேன் அப்படின்னா இல்லை ஒவ்வொரு விறத்தி ஞானத்திலும் இருப்பதாக அது அறியப்பட வேண்டும் அது இத்தனை நேரம் வந்து அறியப்படாததுன்னு சொன்னதுக்கு விட்டுட்டு இப்போ என்ன சொல்கிறார்னா ஒவ்வொரு விறத்தி ஞானத்திலும் அந்த ஸ்வரூபம் ஞானம் இருப்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி சொன்னார் பிரதிபோத விதித்தம் மதம் பிரதிபோத விதித்தம் மதம் மதம்னால் என்ன அறியப்பட்டது ஒவ்வொரு ஒவ்வொரு அறிவிலும் அந்த அறிவு இருப்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு அறிவிலும் அந்த அறிவு இருப்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்னது ஒவ்வொரு அறிவிலும் அந்த அறிவு இருப்பதை அறிந்து கொள்ள வேண்டும்ன்னு சொன்னால் என்ன சொல்கிறது அதனால தான் அறிவை அறியும் அறிவு சொல்ல அத்வைத வஸ்துவை சொகாசத்தனியை அருமறைகள் முரசு அறையவே அறிவினுக்கு அறிவான ஆதியை அறிவினுக்கு அறிவான ஆதியை அந்த விற்பிஜானத்துக்கு தான் அறிவுன்னு சொல்கிறோம் அந்த அறி அறிவு ஒன்று இருக்குதுன்னு அறியிறோம் இல்லையா நமக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு அறியிறோம் இல்லையா அந்த அறிவைத்தான் சைத்தன்யம்னு சொல்லும் அந்த அறிவைத்தான் ைத்தன்யம் என்று சொல்லுகிறோம் அதுதான் நமது ஸ்வரூபம் அதற்கு பெயர் கான்சியஸ்னஸ் இதற்கு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாம் எவ்வரி எக்ஸ்பீரியன்ஸ் தேர் ஈஸ் சைத்தன்யம் ஆத்மா இதுக்கு என்ன ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டி ஆகையினால வித் அவுட் எக்ஸ்பீரியன்ஸ் யூ கான்ட் ஃபீல் ஐ ஆம் இல்லையா எஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நான் இருக்கிறேன்னு நினைக்க நம்மளால முடியாது அவ்வளோதான் அனுபவங்கள் இல்லாமல் சொல்லப்போனால் நான் வந்து அனுபவிக்க முடியாமல் அனுபவிக்க முடியவே அனுபவிக்க முடியாதவன் என்னை நான் அனுபவிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே துவைதானுபவம் வேணும் இல்லையா புரியுறதா இல்லையா அகம் அத்வைத ஆத்மா அஸ்மி அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்குயதம் வேணுமா வேண்டாமா துவைதம் இருக்கிற போது தான் அத்வைதத்தை நல்லா புரிஞ்சிக்க முடியும் அத்வைத்த அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க இஃப் யூ நீ வந்து அத்வைதத்தை அனுபவிக்கிற போது துவைதம் காணாமல் போயிடுங்கிறாங்க அது வந்து அசம்பிரதாயம் அசம்பிரதாயம் அசம்பிரதாயம் நல்லாவே சொல்லுவோம் டமாரம் போட்டு சொல்லுவோம் அதாவது நீ அந்த நிலைக்கு போனால் இந்த நிலை இருக்காது அப்படிங்கிறது மகா அசம்பிரதாயம் இந்த நிலையிலேயே அந்த நிலை இருக்கிறத பாரப்பா அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும் இந்த நிலையிலேயே அந்த நிலையை பாரு அலையும் தண்ணீரும் ஒரே நேரத்தில் இருக்கு நீ தண்ணீரை பாரு ஓன் திருஷ்டியை மாற்று திருஷ்டி ஞான மையம் கிருத்வா பிரம்மமயம் ஜகது அதான் விஷயம் ஆக பிரதி போத விதித்தம் போதம் பிரதி போதம் பிரதி விதித்தம் ரொம்ப சிம்பிள் சங்கராச்சாரியார் இதை வந்து திரும்பவும் விளக்கி சொல்லிவிடுறார் நிறைய இதில் இதில் தான் நிறைய மதவாதிகளையெல்லாம் பேசுகிறார் எல்லா மதவாதிகளையும் இங்கே தான் விச்சாரம் பண்ணுறார் சங்கராச்சாரியார் பௌத்தர்கள் எல்லாம் இந்த இந்த இடத்துல வியாக்கியானம் பெருசு இல்லையா அதனால் இந்த போதம் பிரதி போதம் இந்த டாபிக்கில் தான் நிறைய விசாரம் கணிக்க விஞ்ஞான சூன்யவாதம் எல்லாமே விசாரம் என்னப்படுறது அதனால் இதை பெரிய டாபிக்காக சங்கராச்சர் வச்சுருக்கார் இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இப்போ இத்தனையெல்லாம் சொன்னதுனால அதை புரிஞ்சிக்கவே முடியாதோன்னு நினச்சிக்காதீங்கோ அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக உபனிஷத் பரிசிரமப்படுறது ஆச்சாரியரும் வியாக்கியானம் பண்ணுறார் நம்மளும் பரிசிரமப்பட்டு சொல்லின்றிருக்கோம் அல்ல போதம் பிரதி போதம் பிரதி அதனாலதான் நானாட்சிதிரோதரஸ்தாதீபிரபாபாஸ்வரம் ஜானம் எஸ் தூச்சுராதினா பகிஸ்பந்தே ஜமீதி தமேவாந்தம் பாத்தம் தமேவனு ஏதமே தஸ்மஸ்ரீகுருமூர்த்தயே இதில் எல்லாம் அணுகிப்படுத்த ஸ்லோகத்தில் ஓட்டக்கோ இப்போ அங்கே மெட்ராஸில் வந்து பார்த்தேன் சகுந்தலாமா வீட்டில் விளக்குக்கெல்லாம் அழகாக ஒரு மூடி போட்டிருந்தாங்க ஓட்ட ஓட்டையாக இப்போ அங்கே வந்துருக்கு விளக்கெல்லாம் வச்சுருத்துக்கு வெளியில் அது விளக்கு இருக்கிறதே தெரியாது அது உள்ள வந்து விளக்கம் மூடுற மாதிரி இப்படி வச்சுட்டாங்க எல்லா இடத்துலையும் மூடி மூடி வச்சுருந்தாங்க கார்த்திகை எல்லாம் ஹோல் ஹோலாக ரொம்ப அழகாக இருந்தது ஸ்டார் ஸ்டாராக இருந்தது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அது அது பார்த்தா என்னென்ன நானாட்சித்ர கடோதரஸ்தித மகாதீப பிரபாபாஸ்வரம் ஒரு குடத்துக்குள்ளே விளக்கை வச்சு ஹோலெல்லாம் போட்டால் இதோட உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த விளக்கோட வெளிச்சம் அந்த ஹோல் வழியாக போய் இதை வந்து என்னது பெர்வேட் பண்ணி அதை இல்யூமின் பண்ணுறது அதை இல்யூமின் பண்ணுறது அப்போ இது தானே தன்னை வந்து இல்யூமின் பண்ணிகிட்டுருக்கு தீபசி அன்னிய தீப இச்சா நாஸ்தி விளக்கு தன்னை விளக்குறதுக்கு இன்னொரு விளக்கு தேவையில்லை விளக்கு தன்னை விளக்கிக் கொள்வதற்கு மற்றொரு விளக்கு தேவையில்லை அது மாதிரி சைத்தன்யம் அம்மன் அந்த புரியறதுக்காக கொடுத்துருக்கு இந்த சைத்தன்யம் என்ன பண்ணுறதுன்னா மனசு இந்திரியங்கள் வழியாக போய் வெளியில் இருக்கிற பொருளெல்லாம் வியாபித்து அதை இல்யூமின் பண்ணிகிட்டு இருக்குது தன்னையும் இல்யூமின் பண்ணிகிட்டு இருக்கு தனக்குள்ளே அந்த குடத்தையும் இல்யூமின் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் குடத்தையும் அந்த குடத்துக்குள்ளே வச்சுருக்கிற விளக்கு அந்த விளக்கு தன்னையே தான் இல்யூமின் பண்ணின்னு இருக்கு அது என்ன அதனுடைய நேச்சரே இல்யூமினேஷன் அது பிரகாசம் அந்த குடத்துக்குள்ளேயும் அது பிரகாசப்படுத்தின் இருக்கு குடத்துக்கு வெளியே போகிறது வெளியில் இருக்கிற பொருளையும் பிரகாசப்படுத்துறது இந்த பிரகாசம் இல்லைன்னா எந்த பிரகாசமும் இல்லை புரியறது இல்லை இந்த பிரகாசம் இல்லைன்னு சொன்னால் எந்த பிரகாசமும் இல்லை இது ஜடப்பிரகாச திருஷ்டாந்தம் அதே மாதிரி சைத்தன்யம் வந்து அந்தகரணத்தில் இருக்குது அது அந்தகரணத்தையும் பிரகாசப்படுத்துறது இந்திரியங்களையும் பிரகாசப்படுத்துறது விஷயங்களையும் பிரகாசப்படுத்துறது பிரகாசப்படுத்துருக்கு தன்னைத்தானே பிரகாசப்படுத்தி கொண்டு மற்றவைகளையும் பிரகாசப்படுத்துறது நம்ம என்ன பண்ணுறோம்னா எது எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துகிறதோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் பிரகாஷியம் பண்ணுற அந்த வஸ்துக்களை போய் திரும்பத்து ஒன்று மனசை பார்த்துட்டு இருக்கோம் இல்லாட்டி வெளியே பார்க்குறோம் இதே பண்ணிருக்கும் சைதன்யத்தை வந்து நினைக்க வேண்டாமோ இதெல்லாம் அந்த கிரணத்தை பார்க்காதே உலகத்தை பார்க்காதே உன்னமா உன்னில் நீர் உண் உண்ணில் நீர் தண்ணில் தானா இரு அந்தசு அந்தராராம அந்தர்ஜோவயே சா கிருஷ்ணன் ரொம்ப அழகாக சொன்னார் யோந்துகோந்தரமாக தோதிரேவய சயோகி பிரம்மனிர்வாணம் பிரம்மபூதோதி கட்சதி அதெல்லாம் இங்கே நம்ம கோட் பண்ணி புரிஞ்சுக்கணும் அதாவது ஆத்மாவே சுகம் ஆத்மாவே சுக விஷயம் ஆத்மாவே சுக பிரகாசகம் ஆத்மாவே சுகம் ஆத்மாவே சுக விஷயம் ஆத்மாவே சுக பிரகாசகம் அதனால் அதில் கருத்து கர்மம் எல்லாம் கிடையாது இப்படி தான் புரிஞ்சிக்க முடியும் நான் ஆத்மாவை புரிந்து கொள்ளுகிறேன்னு சொல்லக்கூடாது ஆத்மாவாகிய நான் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறேன் அவ்வளோதான் நான் ஆத்மாவை புரிந்து கொள்கிறேன்னு சொல்லாமல் ஆத்மாவாகிய நான் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகிறேன் என்று புரிந்து கொள்வதே ஆத்ம ஜானம் அவ்வளோதான் போட்டுக்க வேண்டியது இப்படி புரிஞ்சுட்டால் என்னாகும்னா நோ ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது நோ டென்ஷன் நோ டென்ஷன் நோ அஜிட்டேஷன் ஒன்று நோ ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஒரு கிடையாது நோ ஸ்ட்ரெஸ் இதுதான் ஒன்று தான் இதுதான் மகா மருந்து மகாமகா மருந்து இந்த மருந்தை சாப்பிட்டுட்டா அப்புறம் வந்து என்ன என்ன நடந்தாலும் சரி பண்டார பாட்டு தான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே இதுவே நம்ம ஒத்துக்காத போது இதோட ப்ராப்பர்ட்டிக்கு என்ன மதிப்பு இதுக்கே மதிப்பு இல்லை அப்படி இருக்கிறவங்க இதோடய ப்ராப்பர்ட்டிக்கு என்ன மதிப்பு இதுக்கு என்ன ஃபேமுக்கு என்ன மதிப்பு ஒன்றும் இல்லையா உபாதிய துவம்சம் பண்ணிடணும் உபாதியை துவம்சம் பண்ணிடணும் ஞானத்தினால் அதுக்கப்புறம் பேசாமல் அப்படியே லீலனா அதுக்கப்புறம் உலக வாழ்க்கை லீலனா இதனால் அமிர்தத்துவம் ஹி விந்தேன்னர் இப்படி புரிஞ்சுனுட்டான் சைதன்யத்தை புரிஞ்சுனுட்டான்னு சொன்னால் பிரதிபோத விதித்த மதம் வந்த அப்படி அறியப்படுமானால் அமிர்தத்வம் ஹி விந்தே ஒவ்வொரு ஒவ்வொரு விற்பிஜானத்திலும் விளங்கி கொண்டிருக்கின்ற அந்த சைதன்யத்தை ஒருவன் அறிந்து கொண்டு விட்டானேயானால் அறிந்து கொண்டு விட்டானேயானால் அவன் அமிர்தத்வத்தை அடைகிறான் அமிர்தத்வத்தை அடைகிறான் அமிர்தத்வம் ஹி விந்தே அமிர்தத்வம்னா என்ன சங்கராச்சாரிய நிறைய விசாரம் பண்றார் அமிர்தத்வம் அமரணபாவம் ஸ்வாத்மனி அவஸ்தானம் அமிர்தத்வங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அவஸ்தானம் அமர் அமிர்தத்வம் இஸ் அமரணபாவம் அமரண ஸ்வாத்மனி அவஸ்தானம் அவனுக்கு அப்புறம் ஐடென்டிட்டி வந்து மைண்ட்ல இருக்காது இந்த மைண்டு இப்படி இருக்கு இப்படி போச்சு அப்படி இருக்கு அப்படின்லாம் கிடையாது அந்த ஐடென்டிட்டி இருக்கு அந்த சம் அது போயிடுங்கிறார் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு விட்டால் மனதோடும் புத்தியோடும் தன்னை இணைத்து கொள்வதிலிருந்து அவன் விடுபட்டு விடுவான் அது சுவாத்மன் அமைச்சான அதில் ஆத்மாவில் உட்காந்துருப்பான் அதெல்லாம் கிடையாது இதில் அபிமானம் போய்டும்னு அர்த்தம் இதில் வந்து மனசில் இருக்கிற அபிமானம் கொஞ்சமும் இருக்காது அவன் மைண்டு அவனுக்கு பேர்டனாக இல்லைனா இதை விட என்ன வேணும் என் மைண்டு எனக்கு பேர்டன் இல்லை என்ன அதில் என்ன இருந்தாலும் சரி வந்துட்டு தொலைஞ்சிட்டோம் அவ்வளோதான் அதை பற்றி நான் இன்னும் பண்ண போகிறது இல்லை இது ரொம்ப வருஷம் தர்மசாஸ்திரத்தை கொடுத்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அதனால் வந்து அது எத்தனை ஜென்மாவில் எத்தனை புண்ணியம் பண்ணித்தோ எத்தனை பாவம் பண்ணித்தோ தெரியாது அது எப்படியோ தொலைஞ்சி போகட்டும் ஆகையினால் அதை பற்றி எனக்கு என்ன அப்படின்னு நம்ம மனசை சொல்கிறோம் நம்ம மனசை சொல்கிறோம் ஆகையினால மனசோட வச்சிருக்கிற அபிமானத்தை விட்டுடுறான் ஆத்மே அவஸ்தானம் மோக் எஸ் மாத்து விந்தேயோ பிரதிபோதத்து பிரதிபோதவி ஆத்மத்து திபோதவிதமேவியாய அறியப்பட்டதுனா எப்படிப்பட்டதுன்னா பிரதிபோதவிதமேவியாயி பிரத்யகாத்மவிஷயத்வ அமிர்தேது அமிர்தத்வே ஹேது ஆத்மாவாக இருக்கக்கூடிய இந்த வஸ்துவை புரிஞ்சுண்டா அமிர்தத்வந்தான் நகி ஆத்மனா அனாத்மத்துவம் அமிர்தத்வம் பவதி ஆத்மத்துவாத் ஆத்மனா அமிர்தத்வம் நிர்நிமித்தம் ஏவ ஆகையினால அனாத்மாவினால அமிர்தத்வம் கிடையாது ஆத்மாவின் ஆத்மஜானத்தினால் அமிர்தத்வம் இதனால் என்னாகும்னா அடுத்த வரி சொல்கிறேன் பிரதிபோத விதித்தம் மதம் அமிர்தம் ஹி விந்தே ஆத்மனா விந்தத்தை வீரியம் வித்யா விந்தத்தை அமிர்தம் ஆத்மனா விந்தத்தை வீரியம் வித்யா விந்தத்தை அமிர்தம் ஏவம் மர்த்தியம் ஆத்மனா எது அவித்யா அநாத்ம அனாத்மத்துவ பிரதிபத்தி நான் செத்து போயிடுவேன் ஐயோ நான் செத்து போயிடுவேனே அப்படிங்கிறது தான் கிடையாது ஷாஹே எப்போ வேணாலும் போய் குழி ரெடியாக இருக்கு எப்போ வேணாலும் போய் அதனால் ஷாவு கிடையாதப்பா சாவு எனக்கேது ஷாவு உடம்புக்குத்தானே ஷாவு அதில் நான் நமே மிருத்யு சங்கா நமே மிருத்யுஷ்கா அதனால மிருத்யுங்கா கிடையாதப்பா பயம் கிடையாது ஆத்மனகா மர்த்தியம் அவித்யா அனாத்மத்துவ பிரதிபத்தி நான் செத்து போயிடுமே நான் ஆத்மாவுக்கு வந்து ஷாவு உண்டுன்னு நினைக்கிறது வந்து அனாத்மாவோட சம்பந்தம் வச்சுருக்கிறதுனால தான் கதம் புனக யசோக்தம் ஆத்ம வித்யா அமிர்தத் ஆத்மனா விந்தத்தை வீரியம் வித்யா விந்தத்தை அமிர்தம் இந்த அமிர்தத்வம் எதனால கிடைக்கிறதுனா வித்யா இந்த பிரம்ம வித்தியினால இந்த தான் கிடைக்கிறது இந்த ஆத்மவினால்தான் வீரியம் கிடைக்கிறதுங்கிறது சொல்றார் பதம் புனகா யசோக்தி யசோக்த எதோக்கம விந்த ஆத்ம ஆமனூப்பேண விந்த வீரிய சாமியம் லனசாய மந்த ஓஷதி தபோயோ வீரியம் மருத்தும் நனோத்தி அபிபவித்தம் அனுவாத் ஆத்மவித் து வீரியம் ஆத்மனே விந்தை ந அனேனி அனன்யசாதனா ஆத்மவி வீரியஸ் ததவீம் மருத்துவம் அபி சக்னோதி அபிபவித்தும் என்ன பலமாக சொல்கிறார் பாருங்கள் நம்ம இதனால எல்லாம் ஜெயிக்க முடியாது சாவை எதனால எல்லாம் ஜெயிக்கும் தன சகாய மந்திர ஔஷதி தபோ யோக இதெல்லாம் பாருங்க தனத்தினால் இருக்கிற பலம் நமக்கு ஆள் பலம் சகாயம் மந்திரபலம் மருந்து மருந்து பலம் தப்போபலம் யோகபலம் இதெல்லாம் வந்து அமிர்தத்துவத்தை கொடுக்காது சாவை தடுக்க முடியாது சாவை வேணால் பண்ணுமே தவிர அனாத்ம அபிமானத்தை இது நீக்காது எது தபஸ்ஸோ யோகமோ அனாத்ம அபிமானத்தை நீக்காது இந்த ஆத்ம வித்ய தான் அனுப அநாத்ம அபிமானத்தை நீக்கும் அதனால்தான் பலங்கிறார் அது அனித்ய வஸ்து கிருத்த ஆத்ம வித்யா கிருத்தம் து வீரியம் ஆத்மனா ஏவ விந்தத்தை இங்கே வந்து இப்போ பாருங்கள் எனக்கு பலம் வந்திருக்குன்னா எனக்கு பலம் வந்திருக்குண்ணா என்ன பலம்னா எனக்கு பலம் தேவையில்லைங்கிற பலம் எனக்கு பலம் தேவையில்லைங்கிற பலம் வந்திருக்கு எதுனால என்ன நான் வந்து எல்லாத்தையும் கடந்த பலம் அபலவீனம் பலஹீனம் பலம் இதுக்கு அப்பாற்பட்டவன் ஆகையினால அந்த ஜானம் வந்ததுனால எதுக்குமே வந்து கலங்கிறதே கிடையாது அதான் ஆத்மனா ஏவ விந்தத்தை வீரியம் ஆத்மனா ஏவ விந்தத்தை நான் அந்நியனே வேறு எந்த ஹெல்ப்பும் கிடையாது நான் பலமாக இருக்கிறதுக்கு நான் சாமர்த்தியத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய ஸ்வரூபத்தை பற்றின ஞானம் தான் எனக்கு காரணம் உபேஹ்யே வைஷயேத்தே ஆத்மான எவ்வளவு உபனிஷத்து நமக்கு ஹெல்ப் பண்றது வரும் சயஜேவம் வித்வானே தேத்மானேனா பலயதின ராச்சாரிய உபேஹ்யே வைஷயேத்தே ஆத்மான எஜேவம் வேத இத்து பனிஷத்து பிரம்மானந்தவல்லி கடைசியில் சொல்லப்பட்டது இந்த ஆத்மாவை ஒருத்தன் தெரிஞ்ச ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிபேத்தி குதஷ நேத்தி எதுகிட்டிருந்தும் பயப்படுறதில்லை யாருக்கும் பயப்படுறதில்லை ஏத்தகம் ஹவாவை ந தபதி ஐயோ நான் வந்து பாவத்தை செஞ்சுட்டேனே புண்ணியத்தை செய்யாமல் போயிட்டேனே அப்படிங்கிற ரெண்டு தாட்டும் மனசை அஃபெக்ட் பண்ணுற அவனை அவனை அவனை பாதிக்கிறது இல்லை கிமஹம் சாதுனா கரவம் நான் ஏன் புண்ணியத்தை செய்யாமல் போனேன் கிமஹம் பாபம கரவமிதி நான் ஏன் பாபத்தை செய்தேன் என்கின்ற எண்ணங்கள் அவனை வாட்டுவதில்லை பாதிப்பதில்லை ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் சௌரியமாக போச்சுன்னோட கூடாது இதெல்லாம் வந்து தர்மத்தை நல்லா அனுஷ்டானம் பண்ணவனுக்கு சொல்கிற உபதேசம் அக்கரவம் பண்ணுறவனுக்கு சொல்லிக் கொடுத்து இன்னும் பண்ணலாம் பரவாயில்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது புண்ணியமும் ஒன்றும் பண்ணாது பாபமும் ஒன்றும் பண்ணாது இஷ்டத்துக்கு ஜமாயி அப்படின்னு சொன்னால் என்ன அடி கிடைக்கும் சொன்னவனுக்கு அடி கிடைக்கும் கடைபிடிக்கிறவனுக்கு அடி கிடைக்கும் கிமஹம் சாதுனா கரவம் கிமஹம் பாபம கரவமித்தி ஏத்தம் ஹவாவை ந தப்பத்தி இது நிச்சயமாக இவனை வாட்டாது அப்போ அது இருக்குன்னு தானே தெரியுது அது இருக்கிறதுனால தானே அவனுக்கு அது எவ்வளோ தர்மத்தை அனுஷ்டித்தாலும் போனாலும் இன்னும் எத்தனை ஜென்மாவில் எத்தனை பாபம் பண்ணேனோ தெரியலேங்கிற அந்த கில்ட் இருக்கும் அவனுக்கு இருந்துகிட்டே நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தால் கூட மனசுக்குள்ளே ஒரு பக்கம் வந்து இன்னும் எத்தனை எத்தனை பிராயஷ் பண்ணாலும் போகுமா தெரில அப்படின்னு சொல்லி ஒரு கில்ட் உகாந்துட்டு இருக்கும் இந்த கில்ட் இருமோ எதுனா பாருங்கள் நம்ம மதம் வந்து கில்ட்டு உண்டாக்குறதுன்னு சொல்கிறாங்களே இந்த போர்ஷன் புரிஞ்சிக்க வேண்டாமல் முதல்ல வணும் கில்ட் இருந்தால் தான் அக்கிரமம் நடக்காது இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது இதான் சோம்பேறித்தனத்தை அந்த நமக்கு வந்து நமக்கு வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்க நம்ம ராகத்வேஷத்துக்கு தீனி போடணும் சுருக்கமாக சொன்னால் நம்ம ராகத்வேஷத்துக்கு ஆகாரம் கொடுக்கணும் எல்லாரும் அவங்க அவங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா எங்கே தர்மம் நிற்கும் நிற்கவே நிற்காது ராகவேஷத்துக்கும் தர்மத்துக்கும் அஜகஜாந்தர பேதம் மலைக்கும் முடுகுண்ட வித்தியாசம் சயஜேவம் வித்வான் ஏதே ஆத்மான ஸ்பிருணுத்தை இந்த உண்மையை தெரிந்து கொண்டு ஆத்மானம் ஸ்பிருணுதே அவன் என்ன புரிஞ்சுக்கிறான் அந்யோந்தர ஆத் என்ன பிரம்மவிதாப்னோதி பரம் சத்யம் ஞானமனந்தம் பிரம்மா யோ வேதனிகி தங்குகாஜாம் பரமேவியோ மன் அபரம் வந்து அன்ோத்தர ஆண சவாச புருஷோன்னோமோத்தர ஆனோமய அன்யோத்தர ஆமா விஞானமய அன்யோத்தர ஆனந்தமய ஆனந்த ஆமாபுட்சம் பிரதி சேகேவி உபே வைஷஜேத்து ஆமா நிருணுத்து நிபேதி குத்தச்ச நேதி இந்த மந்திரம்னா அப்படியே ஓடணும் எங்கிருந்து எங்கே போரும் பாருங்கள் ப்ரம்மவிதாப்னோத்து பரம் சத்யம் ஜானமனந்தம் ப்ரஹ யோ வேதனா பரமே வோமன் சவாசபுருஷா அன்னரமய அன்யோந்தர ஆணமய அன்யோந்தர ஆமா மனோமய அன்யோந்தர ஆஞ்சானமய ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்ட ச ஏக சயேவம் வித் प्रेत्य, குத்தச்ச நேதி அப்படி போட்டோம்னா க்ளீனாக இருக்குது இந்த மாதிரி வாக்கியத்தை மாதிரி திருத்திட்டு போட்டு ஒரே பரமானந்தம் தான் இதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம் இப்படி போயிட்டோம்னா முழிஞ்சு போச்சு இங்கே சொல்ல ஆத்மனா விந்தத்தை வீரியம் வீரியம் விந்தத்தை வீரியம் எப்படி வர்றதுன்னு சொன்னால் ஆத்மா தின ஞானத்தினால வர்றது வித்யா விந்தத்தே அமிர்தம் ஆத்மஜானேன அமிர்தத்துவம் பவதி இதர்த்தம் என்னுடைய தாற்பயம் என்னென்னா ஆத்ம ஜானேன வீரியம் பவத்தி ஆத்ம ஜானேன மோக்ஷோ பவதி இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஆற்றலை கொடுக்கிறது அப்படியே போடலாம் தப்பு இல்லை இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு மாபெரும் வலிமையை தருகிறது நமக்கு முக்தியை கொடுக்கிறது முக்தியை கொடுத்து வலிமையை வழங்குகிறது ஆத்ம ஜானம் முக்தியை நல்குவதோடு உலக வாழ்க்கையில் அதுதானே முக்தி வலிமையினால் உல உலக வாழ்க்கையில் ஏற்படும் இருமைகளை தாங்கும் வலிமையை தருகிறது இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார்னு சொல்லுகிறது திருக்குறள் இதை தெரிஞ்சுண்டு இங்கே மோட்சத்தை அடைஞ்சிட்டான்னு சொல்கிறது ம்ல ஓ ஆய மமாா வாக்ோத்தோோலமிஷ மா மாமாோத் அனராமரா தமையுமாயி சன் ஓ ओम ओं ईश्वर गुररात्मे मूर्तिद विभागिने व्योम्याय दक्षिणाूर्त नम मूर्तिलांवा योन गुरवा अरुवा अंबर्वाणिपरापरमे ओं शातिशातिशा हरि ओ